लक्षण अंकोलं निजबीज ஒண்டின்யோலம் சூச்சிக சாத்வீ நைஜவிபுதா சிந்து சரிவல் தசுபே பாதாரவிந்த ஏரெழிஞ்சல் என பெயர்பெற்ற மரத்தை நிஜ அதனுடைய பீஜசந்ததிகி விதைவரிசைகளும் அயஸ்காந்தோபலம் இரும்பு சூச்சிகா ஊசியும் நைஜ தன்னுடைய விபும் நாயகனை சாத்வி பதிவிரத்தையான ஸ்திரீயும் ஷிதிருகம் மரத்தை லத கொடியும் சருத்வல்லபம் சமுத்ரத்தை சிந்துகு நதியும் யதா எவ்வாறு இக இவ்வுலகில் பிராப்னோதி ஒவ்வொன்றும் நாடி அடைகின்றதோ ததா அவ்வாறு சேத்தோவ் மனதிந்நாட்டம் பசுபதே பரமசிவனுடைய பாதாரவிந்தத்வயம் திருவடித்தாமரைகள் இரண்டையும் உபேத்திய அடைந்து சதா எப்போதும் திஷ்டதி நிலை பெற்றிருந்தால் சா அதுதான் பக்தி இதி பக்தி என்று உச்சத்தை கூறப்படும் குணரகிதம் காமானாரஹிதம் பிரதட்சிணவர்தமானமானம் அவிச்சிண்ணம் சூஷ்மதம் அனுபவரூபம் திராபிய ததேவ அவலோகயதி ததேவ ஸ்ருணோதி ததேவ சிந்தையதி இந்த பக்தி முக்குணங்களை கடந்தது ஆசையை மீறியது வினாடிதோறும் வளர்வது இடைவிடாது தொடர்புடையது நுட்பமானது அனுபவத்தாலேயே உணரப்படுவது அதை அடைந்தவன் அதையே காண்கிறான் அதையே கேட்கிறான் அதையே எண்ணுகிறான் நாரத பக்தி சூத்திரம் ஐம்பத்தஞ்சு சிந்து சருத் ஆற்றில் அணை கட்டின போதிலும் அதனால் தடைப்படாமல் அதை கடந்து வெள்ளம் எப்படி இடைவிடாத சமுத்திரத்தையே நாடிச் செல்லுமோ அப்படி உலகத்தில் உள்ள தடைகளை தாண்டி மனது ஈஸ்வரனிடம் செல்ல வேண்டும் சாதாரண மனிதர்களுடைய மனம் பிரபாகமின்றி குடும்பமாகிற குட்டையில் தேங்கிவிடுகிறது ஒரு தாய்க்கு தன் குழந்தையிடமும் ஒரு பதிவிரத்தைக்கு தன் கணவனிடமும் ஓர் உலோபிக்கு தான் சேர்த்து வைத்த பணத்தினிடமும் உள்ள ஆர்வம் எல்லாம் ஒன்று சேர்ந்தார் போன்றது பக்தனுக்கு பகவானிடம் உள்ள பிரேமை ஸ்ரீராமகிருஷ்ணர் அறுபத்ரெண்டு பக்தியெனும் தாய் ஆனந்தா ஷு பிரி புலகம் நைமியதா வாச்சாஷே ஜடரா பூரிமருஷர்வசிதேவோ ரவங்கே விவேனீ பகம் ரீவாதே பக்தி ஜனனி பக்தியெனும் தாய் ஆனந்தாஷுபிகி ஆனந்தக்கண்ணீரால் குளிப்பாட்டி புலகம் மயிர்கால் தோறும் மகிழ்ச்சியையும் நைர்மல்யதா களங்கமற்ற மனதால் சாதனம் ஆடையையும் வாச்சாசங்கமுகே வாக்கு எனும் சங்கின்வாயில் ஸ்திதைஷ்ட உள்ள சரித்ராமிருதை உனது கதையாகிற அமுதத்தால் ஜடராபூர்த்தி வயிற்றுக்கு பூர்ணமான உணவையும் ருத்ராட்சை ருத்ராட்சத்தாலும் பசிதேன விபூதியினாலும் வபுஷா உடலுக்கு ரக்ஷாம் ரக்ஷயையும் ஆதனோத்தி கல்பிக்கிறாள் பவத் பாவனாபரியங்கே உமது தியானமாகிற தொட்டிலில் வினிவேஷ படுக்க வைத்து பக்தார்பகம் பக்தனாகிற குழந்தையை இரக்ஷதி காப்பாற்றுகிறாள் கண்டாவரோத ரோமாஞ்சாஷுபி பரஸ்பரம் ஆலபமானாக பாவயந்தி குலானி பிரிதிவீச்ச தொண்டை அடைக்க மயிர்சிலிப்ப கண்களில் நீர் பெருக ஒருவருக்கு ஒருவர் பேசி கொள்ளும் பக்தர்கள் தங்கள் குலத்தையும் பூமண்டல முழுவதையுமே புனிதமாக்குகின்றனர் நாரத பக்தி சூத்திரம் 68 காதலி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குய்பது வேத நான்கினு மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே தேவாரம் மூணு நாற்பத்தி ஒம்பது ஒன்று அறுபத்தி மூணு பக்தியால் குறைவெல்லாம் நிறைவாகும் மார்காவர்த்திதாது ूषाबुनिशेषण पुरी भो दिव्याय ते किचिपक्षित नव्योपहारा ते भक्ति किं न करोनचरो भक्तावतंसा मगवर्ति पादुका कणप्पर वही तेई से பசுபதே பரமசிவனுடைய அங்கஸ்ட மூர்த்திக்கு கூர்ச்சாயதே அபிஷேகத்திற்கு முன் சிரசில் வைக்கப்படும் கூர்ச்சம் போலாகிறது கண்டு ஷாம்பு வாயிலிருந்து கொப்பளித்த நீரால் நிசேஷனம் நனைத்தல் புரரிபோ திரிபுர சம்ஹாரம் செய்த சிவனுக்கு திவ்ய அபிஷேகாயதே தெய்வத்தன்மை வாய்ந்த அபிஷேகம் போலாகிறது கிஞ்சித் பக்ஷித கொஞ்சம் கடித்து பார்த்த மாம்சேஷ மாம்சத்தின் மீதியான கவலம் நவ்ய உபகாராயதே புதிதான நைவேத்தியம் போலாகிறது அஹோ ஆச்சரியம் வனச்சரக காட்டில் வசிக்கும் வேடன் பக்தாவதம்சாயதே பக்தசிரேஷ்டனாகிறான் பக்தி பக்தியானது கிம் எதைத்தான் ந கரோதி இங்கு கண்ணப்ப நாயனாருடைய பக்தியின் பெருமையை சங்கராச்சாரியார் போற்றுகிறார் காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம் தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதிநீர் ஒழுகத்தன்கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே நாவுக்கரசர் தேவாரம் நாலு நாற்பத்தொம்பது ஏழு கெட்ட ஆச்சாரம் உடையவனும் கூட என்னை வேறொரு நாட்டமின்றி போற்றுவான் எனில் அவன் நன்னடத்தை உள்ளவனென்றே கருதுதற்கு உரியவன் அவன் நல்ல நிச்சயம் உள்ளவன் ஆதலின் கீதை ஒம்பது முப்பது வித்யா கர்வமுள்ள ஜனங்கள் பிறருடைய பக்தியை பற்றி மூட பக்தி என்று கூறி அவர்கள் வழி தப்பு வழி என்றும் கூறுவர் பக்தன் அஞ்ஞனம் வழி தவறியே நடந்தாலும் இறைவன் குறைவை நிறைவாக்கிக் கொள்வான் அவனுக்கு வேண்டியதை இறைவனே விரைவில் கூட்டி வைப்பான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வெளிச்செயல் முக்கியமன்று உள்ளன்புதான் முக்கியம் அதைத்தான் இறைவன் ஏற்கிறான் எவர்கள் சாஸ்திர நெறியை விட்டு ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாய் பூஜிக்கிறார்களோ அவர்களுடைய நிலை எவ்வகைது என்று அர்ஜுனன் கேட்கவே பகவான் ஸ்ரத்தைதான் முக்கியம் என்றும் ஸ்ரத்தையில்லாமல் செய்யப்பட்ட ஹோமமும் தானமும் தவமும் பயனற்றவை என்றும் கூறுகிறார் கீதை பதினேழாவது அத்தியாயம் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அறிகிறார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமந்திரம் இரநூத்தி பெரிய புராண கதை காலத்தியில் இருந்த கண்ணப்பர் என்ற வேடர் சிவபெருமானிடம் பேரன்பினால் தனக்கு மாமிசம் உவப்பாயிருந்ததால் சுவாமிக்கும் அது உவப்பாகும் என்று எண்ணி ஒரு காட்டுப்பன்றியை கொன்று அதன் இறைச்சியை பதமாக்கி சுவைத்து பார்த்து படைப்பதற்கு ஒரு இலையில் எடுத்து கொண்டு அபிஷேகத்திற்கு பாத்திரமில்லாமையால் வாயிலேயே நீரை அடக்கிக் கொண்டு அர்ச்சனைக்கு பூவை தலையிலேயே சொருகி கொண்டு கோவிலை அடைந்தார் முன் சாத்தப்பட்டிருந்த பூக்களை தமது கால் செருப்பினால் மாற்றி வாய்நீரால் அபிஷேகம் செய்து குடுமியில் செருகியிருந்த பூவால் அர்ச்சித்தார் பொருட்பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்க்குளிர்ந்தங்கு அருப்பெற்று நின்றவா தோனோக்கமாடவமோ திருவாசகம் எட்டு பதினஞ்சு மூணு வடனமந்தக்கிய கட்டி பஸ்வனம் பூபம் நமத்ஷி கோட்டிசர்ஷம் கமேத மருத்துல தாவக பதரீபே மச்சேதோமணி கௌரிபதே கௌரிபதியே அந்தகசிய யமனுடைய வக்ஷஸ்தாடனம் மார்பிள் உதைத்தல் கடின அபஸ்மார சம்பர்தனம் அஜ்ஞானமே உருக்கொண்ட கடினமான அபஸ்மாரத்தை மிதித்தல் பூபிரத் பரியட்டனம் மலையில் சஞ்சரித்தல் நமச் சுரச்சிரா நமஸ்காரம் செய்கின்ற தேவர்களுடைய தலைகளில் உள்ள கோட்டீர சங்கர்ஷனம் கிரீடங்களில் உரைதல் ஆகிய இதம் இதெல்லாம் மிருதுலசிய மெதுவான தாவகபதத்வந்துவஸ்ய உமது இரண்டு திருவடிகளுக்கும் கர்ம தொழிலாய்வுள்ளது ஷம்போ ஷம்புவே சதா எப்போதும் மச்சேத்த என்னுடைய மனதாகிற மணிபாதுகா விகரணம் இரத்தின பாதுகையை அணிந்து கொண்டு சஞ்சரிப்பதை அங்கீ குரு ஏற்றுக்கொள்வீராக எமனுடைய மார்பில் உதைத்தல் மார்கண்டேயனுக்கு விதிக்கப்பட்டிருந்த வயது பதினாறு அது முடிந்தபோது அவன் உயிரை கொண்டு போக யமதூத்தர்கள் வந்தார்கள் கோயிலில் அவன் சிவபூஜை செய்து கொண்டிருந்ததால் அவர்களால் அணுக முடியவில்லை ஆதலால் யமதர்மராஜனே வந்து பாசக்கயிற்றை வீசி மார்க்கண்டேயனை இழுத்தான் அப்போது லிங்கத்திலிருந்து சிவன் வெளி தோன்றி யமனை மார்பில் உதைத்து மார்க்கண்டேயனை என்றும் பதினாறு வயதாயிருக்கும்படி அருளினார் கடினமான யமனுடைய மார்பில் உதைத்த சிவனுடைய பாதம் நோகுமே என்று பக்தன் வருந்துகிறான் மார்க்கண்டற்காக மரளி பட்ட பாட்டையுண்ணி பார்க்கின் அன்பர்க்கென்ன பயங்கான் பராபரமே தாயுமானவர் அபஸ்மாரத்தை மிதித்து நசுக்குதல் அபஸ்மாரம் என்பது காக்கை வலிப்பு நோய் அது அறிவை அழிக்கும் அஜானத்திற்கு அடையாளமாக கொள்ளப்படுகிறது தாருகாவனத்தில் சிவனுடைய பெருமையை அறியாத வேதியர்கள் சிவனுக்கு தீங்கிழைக்க எண்ணி செய்த வேள்வியில் தோன்றிய முயலகன் என்னும் குள்ளன் அபஸ்மாரன் என பெயர் கொண்டவன் அவன் சிவன் மேல் பாய்ந்தபோது சிவன் அவனை வீழ்த்தி அவன் முதிகில் மேல் நின்று அவனை நசுக்கினார் நடராஜ வடிவத்தில் அபஸ்மாரன் சிவனுடைய பாதத்தின் கீழ் கிடப்பதை காணலாம் மனதாகிர பாதரக்ஷே மனது சிவனுடைய திருவடிகளில் கூடியிருத்தல் வேண்டும் என்பதே பிரார்த்தனை நான் பசும்புல்லாயிருந்தால் நீ நடக்கும் இடத்தில் உன் பாதத்திற்கு மெதுவாயிருப்பேன் செடியாயிருந்தால் நீ காணும்படி தொடும்படி வளருவேன் பூவாயிருந்தால் உன் பாதங்களில் அர்ச்சிக்க என்று எண்ணுகிறது பக்தனுடைய நெஞ்சம் அறுபத்தி அஞ்சு டன்க விலிதோ வைஸ்வோ நர் கோட்டோஜரத்னீபலி நிராஜன முதூஸ்தனோதிபாஷம்பவ்வீபேச்சேதவாஜனம் தஸ் ஏக கிம் துர்லபம் ய்சேதா யவனுடைய தவ உம்முடைய பாதபத்மபஜனம் திருவடித்தாமரையின் சேவையை நாடுகிறதோ தஸ்ய அவனுக்கு இஹ இங்கு துர்லபம் அடைய முடியாதது கிம் என்ன பவானி பதே பவானியின் பதியே வக்ஷஸ்தாடன சங்கையா மார்பிள் உதைக்கு அஞ்சி யமன் விச்சலித்த ஓடிவிடுகிறான் கோட்டீர உஜ்வல கிரீடங்களில் பிரகாசிக்கின்ற ரத்ன தீப கலிகா ரத்ன தீபங்கள்